உணரினும் ஐயம் சேர்கை சந்தேகம்தான் அவன்ட்டு இருக்கும் இல்லையா நம்பிக்கை வராது அவனுக்கு வேதமாய் அறியும் தன்மை விபரீத பாவனை இப்படி இருக்க முடியாது இப்படிதான் இருக்கும் என்று விபரீத பாவனை சந்தேக உரீதங்கள் தான் ஆளாவான் என்பது கருத்து பேசிய இவைகள் தீரா மேலே சொல்லப்பட்ட அந்த குணங்கள் எல்லாம் வன்ட்டு தீராது நீடித்து தொடர்ந்து இருக்கும் ஏத விட்சேபம்தான் என்றுமே இளைக்கும் குட்டம் புரிஞ்ச உச்சேபசக்தியானது உலகம் இருக்கே நாமறு பிரபஞ்சம் அதில் ஒரு ரெண்டுகிட்டே இருப்பான் மறைப்பு காரணமாக அவனுக்கு இந்த உச்சேபசக்தியில் ஆகிரகம் அதிகமாக இருக்கும் போலி விட்ட வேண்டி சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது குடும்ப அப்படிங்கிறது நித்திரை சோம்பல் வெண்மை நீளமும் தவிர்தன் மோகம் புத்தியின் சாட்டியாதி புகழ்த்தமோ குணவிகாரம் ஒளி செந்தோன் ஜாதம் எவ்வளவோ உணராவனும் நித்தமும் போலும் நீழ்ந்ததோன் போலும் நிற்பும் இதுவரைக்கும் இந்த பந்தத்தினுடைய விரிவு சொல்லி முடிகிறார் நிதிரை சோம்பல் வெண்மை நிகழமும் தவிர்தல் நிதிரை அவனுக்கு இருக்கும் நிதிரை என்ன நல்ல படம் தூங்கிறது நர்த்த உண்டு உண்டு நல்ல விஷயங்கள் செய்யும் போது சொல்லும்போது அது கிரைக்கும் சாமர்த்தியம் இல்லாது அது நிதிரை நல்ல விஷயம் வந்தால் கண்ணு மொழியை தூங்குவோம் கெட்ட விஷயம் பண்ணால் கண்ணை திறந்துக்கிட்டு பேசுவோம் அது நிதிரை சோம்பல் சோம்பல்னால் வேலை செய்யாமல் சோம்பேறி தினம்னு சொல்லுவாங்க ஸோ வேலைக்கு அந்த உடம்பு தயாரும் ஆகறதில்லை அது அதோடு புண்ணியகாரங்கள் செய்கிறதுக்கு சோம்பலாக இருக்குது அவங்களுக்கு பாவங்கள் செய்கிற சுறுப்பாக இருக்கும் வெண்மை அறியாமை அறியாமை எதில் இருக்கும் இந்த க தீய கைகள் நல்ல செயல் செய்கிறது அறியாமல் இருக்கும் கெட்ட செயல் செய்கிறது அறிவு இருக்கும் அவனுக்கு நீளமும் தவிர்தல் இப்படிப்பட்ட நிலையில் நல்ல காரியங்கள் வரும்போதெல்லாம் முழுமையாக நீக்கிடுவோம் கெட்டாக வரும்போது முழுமையாக எடுத்துக்குவோம் அதுதான் முகம் முகம்னா மயக்கம் புத்தியின் சாட்டியாதி இப்போ சமோ குண விகாரம் புத்தியில் இருக்கின்ற சாமர்த்தியமெல்லாம் இதுக்கு தான் பயன்புடியும் இல்லையா வேறு நல்லது அது பயன்படுறதில்லை அது சாமர்த்தியெல்லாம் அது சொல்லான் என்ற சமோ குணத்தினுடைய காரியங்கள் இத்தியினோடு இசைந்தோன் இதோடு பொரிந்திருக்கின்ற அந்த அஞ்ஞானியானவன் யாதும் சகலமும் எவ்வளவும் உணராவண்ணம் ஒரு நல்ல விஷயங்கள் எது கூட தெரியாத ஒன்றும் லவ்யூ சில கெட்டியாக பக்தி மார்க்கும் ஞானமாக இருக்குது இதில் சிறிது கூட அவனுக்கு தெரியாது ஒன்றும் நித்தமும் துயில்வோன்னு போலும் நாலு தோறும் தூங்கி தெரியும் இடி இடிச்சாலும் சரியும் மழை பெஞ்சாலும் தெரியுறதில்லை அந்த ரோகத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் கொட்ட விட்டுகிட்டே இருக்காங்க அவனுக்கு என்ன தெரியுது அப்படி போல துயில்வோன்னு போலும் நீண்ட தூண் போலும் பெரிய தூர் நட்டு வச்சுருக்காங்க அது அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கிரைக்குமா ஜடம் தானே அது அப்படி போல் உலகத்தில் எல்லா விஷயங்களும் நீண்ட அறிவுடைய தான் இருப்பான் இந்த பக்தி ஞானம் இதிலெல்லாம் தூண் மாதிரி அறியாமல் இருப்பான் அதனால் இதனுடைய காரியம் இப்படிலாம் இருக்குன்னு விரிச்சி சொல்லியிருக்கார் அதுதான் எதுதான் பந்தமாகங்கிறதுக்கு விரிவு அடுத்தது ஒரு பாட்டு எது வந்ததுங்கிறது ஒரு பாட்டு பின்னாலே பாக்கி அது வரும் சத்துவ குணம் சலம்போ சுத்தமேனும் சுத்திய இரு குணத்தை தொடர்ந்ததா பவத்து கேது நித்தமும் ஆன்மாவித்தின் நிகழ்வுற சுத்திய ஜடமனைத்தும் சூரியன் போல் விளங்கும் அதாவது எவ்விதம் வந்தது என்பார் எவ்விதம் இது வந்தது என்பதற்கு முன்னே பாடல்கள் சொல்லியிருக்கார் அதாவது இருநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாட்டில் சொல்லியிருக்கார் இப்போ இந்த பாட்டிலையும் சொல்றார் எவ்விதம் இது வந்தது என்பது சத்துவ குணம் சத்து குணம் இருக்கு அது ஜலம் போல் சாலவும் சுத்தமையானும் தெளிந்த நீர் போல சுத்தமாக இருந்தாலும் கூட தொத்திய இருகுணத்தை தொடர்ந்ததால் சம்மந்தப்பட்ட ரஜகுண தமோ குணங்களில் தொடர்ந்து இருக்கிற காரணத்தினாலே பகத்துக்கு ஏது இதுதான் பந்தத்துக்கு ஏது பிறப்புக்கு ஏது பந்தம் எனக்கு இப்போ என்ன செய்யணும் நித்தமும் ஆன்மா ஈத்தின் ஏழ்வுரை பதிபிம்பித்து அதை செய்கிற வேறு என்னான்னா நாலு ஆத்மா பிரிப்புக்கிற என்னால் ஆகும் சொன்னால் சுத்திய ஜடம் அனைத்தும் சூரியன் போல் விளக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற விவகாரங்களும் சூரியன் போல விளக்குது இதான் பௌத்துக்கே அது அப்படி விளக்கறதுனால அவர்கள் அதில் விளக்கம் இல்லாததுனால சம்சார பந்தத்துக்கு ஏதுவாக இருக்குது அதனால் இந்த குணங்கள் தான் காரணம் ரஜோண தமோகோணத்தின் சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அந்த சத்துவணத்துக்கு அதில் பிரதிபலிக்கின்ற சிதாபாச பாவத்துக்கு சுத்திய ஜனம் சூரியன் போல் விளங்கினாலும் கூட பந்தத்துக்கு ஏதி பரப்பிக்குதா ஏதும் ஆகலை இந்த பவத்துக்கு ஏது இது ஒரு காரணம்னு சொல்கிறார் முயற்சியாலே பூர்வம் போலமைத்து இருிகுணா மிகுஞ்சிடாமல் இயங்கியா சத்துவத்தின் மருவிய தரும் மானமில்லாதி பக்தி நூற்றி முப்பத்தொன்பதுல இருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் சத்து குணத்தின் பற்றி சொல்றார் அதாவது ரஜகுண சமூக குணங்கள் தாழ்ந்தும் சத்துகுணம் மேலோங்கி இருக்கிறது முன்னேபடி இல்லை முன்னு பாட்டில் சத்துகுணம் தாழ்ந்து ரஜோகன் தமிழும் மேலோங்கியிருந்தது அதனால தான் பந்தத்துக்காது பிறவிக்காதுங்கிறார் இப்போது ரஜோகுணம் தமிழன் தாழ்ந்து சத்துகுணம் மேலோங்கிருந்ததுனால அவளுக்கு உணசியங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பாட்டு வந்து மூணு பாட்டுகள் சொல்கிறார் உடல்நன் முயற்சியினாலே புருஷன் ஜீவனானவன் இறை குருவனு கிரகத்தினாலே அல்லது பிராரதத்தின் காரணத்தினாலேயும் முயற்சி போது பூர்வம் போல மெத்த இருகுணம் மிகுந்திடாமல் முன்னே சொல்லப்பட்ட ரஜோதம குணங்கள் மிஞ்சாமல் இயங்கிய சத்துவத்தின் செயல்படக்கூடிய இந்த சத்து குணத்தில் மறுவிய தர்மம் கேளாய் பொருந்திய இயல்புகளை கேட்பாயாக அது என்ன இயல்பு வர ஆரம்பிக்கிறார் மானமில்லாமை அயமானம் கிடையாது பதார்த்தங்கள்ல அய்மானம் வச்சுக்கிறது இல்லை கடமையில்தான் அய்மானம் உடைய ஆசையில் அபிமானம் கிடையாது பொருள்கள் அய்மானம் கிடையாது கிடைத்த திருப்தி இதெல்லாம் உண்டு ஆதி சொன்னதுனால சேர்த்திக்கணும் வரும் யம நியம ஆதி யம ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமம் சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம் அவனுக்கு விருப்பம் வரலாம் அல்லது விசார யோகத்தில் வரலாம் இரண்டு இது வேணால் வரலாம் வரண்மிகு சிரத்தை பக்தி சிரேஷ்டம் பொருந்திய சிரத்தை நம்பிக்கை விசுவாசத்தோடு கூடியிருக்கிறது சிரத்தையா சிரத்தைன்னு பெரு பக்தி என்பது இங்கே ஈஸ்வர பக்தி குரு பக்தியை காட்டும் ஆகவே என்னுடைய திருவருள் இருக்கணும் என்றும் குருவொருள் இருக்கணும்னு சொல்லப்படும் ஈஸ்வர பக்தினால் ஒரு பையன்தான் உண்டு குரு பக்தி தான் ரெண்டு பயனும் உண்டு புண்ணியம் உண்டு ஈஸ்வர பக்தினாலே குரு பக்தினாலே புண்ணியம் உண்டு உபதேசம் உண்டு இரண்டு உண்டு உபதேச கிரமங்கள் இருக்கிறதுனால ஆத்மனாத் தான் முடியும் ஈஸ்வர பக்தினால புண்ணியம் இருக்கிறதுனால நல்ல சூழ்நிலை அமையும் சுகத்துக்கு எதாவது சூழ்நிலை அமையும் அதனால்தான் குரு லாபம் அதிகம்னு சொல்கிறது அந்த உலக்கம் செய்வதற்கு குரு பக்தி தான் முக்கியம் ஏன் அப்படின்னு சொன்னால் குருவினிடத்தில் பக்தி காட்டுறதுனால அவர் மகிழ்கிறார் சந்தோஷப்படுறார் ஏன் சும்மா சொல்லக்கூடாதா அவரே பக்தி காட்டாமல் சொல்லலாம்னா பக்தி என்ன என்ன அர்த்தம் பரிபாகம் இருக்குதுன்னு அர்த்தம் வாங்கும் சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அவர் சும்மா கூட தயார் தான் வாங்கச்சிரு இல்லையா வாங்க இருக்கா இல்லையா பார்க்கறதுதான் பக்தி என் கையிலையும் பார்க்கறது அதே வெளிப்படையது உள்ளே பரிபாகம் உள்பாடு பக்திரதி இல்லாமல் சொல்லி என்ன பண்ணுறது தங்கறது இல்லை அதனால பக்திரதி இருந்தா அந்த குரு தங்கும் ஒரே வாக்கியம்தான் ஏட்டு கொள்ளுகளுக்கா தான் ஏட்டு கொள்ளாதனுக்கு அதுதான் அவர் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லை இது போல் மழை ஒன்று தான் பெய்யுது மேடம் தண்ணி தங்குறது இல்லை பல தான் தண்ணி தங்குது அதுதான் வித்தியாசம் பள்ளமாக இருக்கிற தண்ணி தங்கி நாலு படம் இருக்கு மேட்டில் ஈரம் படம் உடனே வச்சு அவ்வளோதான் அதுபோல் பக்தி சிறந்து இல்லாதவர்களுக்கு உபதேசம் முன்னாடி செய்யாத காரணம் அதுதான் பரிபாகம் இல்லை பரிபாகம் இல்லைங்கிறது பக்குவம் இருந்தால் தான் உபதேசத்தினுடைய மகிமை தெரியும் இன்ன தேத்த சொல்லியே அப்படியே பக்குவம் இல்லாதாலும் என்னால் சொல்லி தேரில் கடைசியில் சேவை தம்பரி செய்தனால பரிவாக மாறிச்சி நான் பிடிச்சி போச்சு பரிபாக இருந்தால் முக்கியம் முன்னாடி சொல்லியிருக்கு ஒருவன் ஒரு குருக்கிட்ட சேவை பண்ணிட்டே இருந்தாலும் உபயேசம் பண்ணுங்க இன்னும் பக்குவம் இல்லை பக்குவிலே இருந்தாலும் இப்போ வருஷம் செய் பக்கம்லாம் போச்சோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருந்தால் அது சரியில்லை அப்படின்னா சரி அப்பா நான் சொல்கிறேன் நான் பஞ்சாயத்து உதவ பண்ணாரன் பண்ண நான் சொன்னான் நான் வருஷம் வேலை வாங்கிட்டு இது என் பகுதிக்காரன் பேர் எனக்கு தெரியுமே இது ஏன்னு சொல்கிறீங்க அப்படின் நம்ம சாய்ங்க பச்சைக்கு பேர் என் பகுதி பேர் இருந்தால் இதை சொல்ற விநாயகத்தில் வந்து வேலை வாங்கினீங்க என்ன குரு நீங்கள் ஏமாத்த குருன்னு சொன்னான் அதான்ப்பான் நான் அப்படியே பக்கம் இல்லைன்னு சொன்னேன் இன்னி இப்படி சொல்லுவேன்னு தெரியும் பஞ்சாட்சிரம் நம அஞ்சு எழுத்து தான் அஞ்சு எழுத்து ஆனது பரிபாவில் உள்ளவனும் ம மந்திரம்னு நினைப்பான் பரிபாவில்லாதும் பேரை வித்தியாசம் சாப்பாடு ஒன்று பசி தீவிரமாக இருக்கிறவங்க ருசி பார்க்க மாட்டான் சாப்பிடுவான் பசி இல்லாதவங்க ருஜி பார்ப்பான் நல்லா இல்லை அது குழம்பு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு திண்டிகிட்டே இருப்பான் சாப்பிடறதே தான் அதுபோல் அதுக்காக பரிபாவை வரணும் பரிபாவரணும் சொல்கிறது அப்படின்னாலாம் அவங்க பரிபாச்சிப்பா அவங்கள பண்ணு போயிட்டான அவன் ஆகவே இதை பக்குவம் சொல்லுறது அதே பெயராக நினைக்கும்போது பலன் கிடையாது மந்திரமாக நினைச்சா தான் பரிபா பலன் உண்டு எப்போ மந்திரமாக ஏற்றுக்கொள்ள அந்த மனசு பக்குவம் பக்குவன என்ன அர்த்தம் குருவாக்கியம் நல்லது தான் சொல்லுவார் அது தவறு கிடையாது நம்பணும் அது குருவாக்கியம் நம்மனா தான் அதான் பக்குவம்னு அர்த்தம் நம்பிக்கை வரணும் அப்படி அவன் மாதிரி வேலை வாங்கிட்டு அமைச்சு விட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தா முடியுமா அதனால தான் பரிபாவங்கள் குரு சொல்லக்கூடிய வாக்கியத்தில் நம்பிக்கை ஏற்படணும் அது வந்து தான் அஞ்சு எழுத்து தான் பெரிய மந்திரம்னு சொன்ன அதில் ஒரு மகுடம் ச சூட்டி ஒரு பூதமாக இருக்கும்னு அர்த்தம் இல்லை அது வெறும் சொல்லுதான் சொல்லனாலும் அந்த சொல்லுக்கு மகிமை இருக்குன்னு நம்பணும் அவ்வளோதான் இப்போ பதினாயிரம் பேர் இருக்கு அவனுக்கு என்ன மகிமை தெரிஞ்சு வச்சேன்னா அது பெயராக பாதித்தனால மந்திரம் அது மகிமை இல்லாதான் மந்திரமாக பாவித்து ஜபிக்க ஜபிக்க அது உருவேற திருவேரோன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் தான் பரிபாலனும் அர்த்தம் நம்பிக்கை வரணும் பரிபாலிக்க அர்த்தம் அவ்வளோதான் இதுதான் அடையாளம் பரிபாலத்துக்கு அதனால்தான் சர்தா பக்தின்னு சொல்லுவாங்க சத்துவன் மேலோங்க நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும் அதனால அர்த்தம் திறமுருத்தன்மை தெய்வ சம்பத்தி மற்றும் புறையொரு செய்கையின் கண் பொருந்திடா மேட்சியாதி சர்ம சிரமான சத்துவ குணத்தின் தர்மம் சர்வதா சுத்தமான சத்துவ மகிமை கேளாயிங் பத்தி நாற்பதாவது பாட்டி மீண்டும் அந்த தமோ குணம் ரஜோன் அமுக்கப்பட்ட சத்துவகுணத்தை பற்றி சொல்றார் திறம் ஒரு மூச்சுத்தன்மை சிரம் சிரமம்னா உறுதி மண்ணி மூச்சுத்தன்மை என்ன சொன்னார் இல்லையே அதுதான் இங்கே சிரம்பொரு மூச்சுத்தன்மைன்னார் மோட்ச இச்சை அந்த மோட்ச இச்சை தன்மையும் தெய்வாம்ச தெய்வ சம்பத்தியும் தெய்வ சம்பத்தி நல்ல குணங்கள் தெய்வ சம்பத்தின்னு பேர் கட்டங்கள் போல அசுர சம்பத்தி அதனால் தெய்வ சம்பத்தி மற்றும் இன்னும் புறையுறவு செய்கை எண்கண் பொறிஞ்சிடா மீட்சியாதி பாவகர்மங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை அமையும் இதனாலே பிரார்த்தம் பாவ கர்மத்தினால் செய்யக்கூடிய பிரார்த்தனை அமைஞ்சிருக்குமே ஆனால் பாவ செயல் செய்கிறதுக்க சூழ்நிலை இருக்கும் அந்த இடத்துல செய்யாமல் இருக்குதுன்னு தப்பிச்சுக்கிறதுக்கு வழிபண்ணுனாக்கா அவனுக்கு சத்துகுணம் செயல்படுதுன்னு அர்த்தம் என்ன பண்ணுறதுங்க விடமாட்டிக்கிறாங்க செய்யத்தான் வேணும் அவர் என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அவ சத்து குணம் தீ தீவிரமாக இல்லைன்னு அர்த்தம் உதாரணமாக நண்பரை வீட்டுக்கு போயாச்சு ரொம்ப வேண்டியவர் அவரை ஆக வேண்டிய காரை அணியும் உண்டு அங்கே புலாலும் மதுவும் வச்சுருக்காங்க சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டு சாப்பிடுங்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது ஆனால் அதெல்லாம் முடியாது நம்ம வீட்டு வந்தபோது நம்ம சாப்பிட்டு தான் போகணும் அப்படி வம் பண்ணுறாங்க இப்படி வம் பண்ணுறது அவங்ககிட்ட அவரு ஜாட்சி அணை வேண்டியிருக்கு இப்போ என்ன பண்ணுற சொல்லுங்க பார்ப்பான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் விட திறமுரு மூச்சுத்தன்மை தெய்வ சம்பத்தி மற்றும் புறையுறு செய்கை எண்கண் பொருந்திடா மீட்சியாதி இதாக குற்றம் பொருந்திய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்து மீழ்ச்சியை அடையணும் அதான் முக்கியம் அப்படி அடையும் போது சர்வம் மிசிரமான அதோடு முடிச்சு ஆச்சோன்னால் இப்படி எல்லாம் சேர்த்துக்கோங்கிறார் அதன் பிறகு சர்வம் மிசிரமான சத்து குணத்தின் தர்மம் அப்படி இது வரைக்கும் சொன்னது அதாவது ரஜகுண தமகுணம் கலந்த சத்து இது இனிமே வந்து சொல்ல போகிறது சர்வதா சுத்தமான சத்துவம் மையமே கேட்கலாம் முழுக்க முழுக்க சுத்த சத்து குணம் அதை பற்றி அவர் குணம் எப்படி இருக்குன்னு அடுத்த பாட்டில் விளக்கமாக சொல்றேங்கிறார் சுத்த சத்துவ குணத்தின் தெளிவினாலு நித்தி ஆன்மானுபூதி நிகழ்ந்திடும் பரமசாந்தி சித்தியாம் திருப்தி மேவும் சேர்ந்திடும் மிக கழிப்பு நித்தமும் ஆனந்தம் கூடும் இப்போது சுத்த சத்துவ குணத்தை சொல்றார் முன்னே மல்ல சத்துவம் போயிடுறதுக்கு ரெண்டு கலப்பு மிசிரம் சொன்னார் சுத்த சத்துவ குணத்தின் சூக்கும தெளிவினாலே சுத்த சத்துவத்தின் சூக்குமே தெளிவு இந்த மாதிரி மேலே சொல்லப்பட்ட மிச்சிர சத்துவம் இருந்தாலும் கூட அப்படியாவது பலத்தினாலே அதெல்லாம் போயிடும் எப்படி கலஞ்சி நீராக தேத்தாங்கட்டை போட்டால் தெளிஞ்சிருதோ அப்படி போல் மூச்சுத்தன்மை இருக்கிறவங்க நாலு தோஷம் செவ்வளோ மண்ணார் செய்யும்போது அந்த கசண்டெல்லாம் போயிடும் அப்படி போகும்போது சுத்த சத்துவத்தின் தன்மை மேலோங்கும் அது மேலோங்கனாக சூக்கும தெளிவு ஏற்படும் மிக அதில் உண்மையான விளக்கம் ஏற்படும் அது சுத்தத்தை உள்ளது அந்த விளக்கம்லாம் கிடைக்கிறதே இப்போ லௌக்கியத்தை உள்ளவங்களும் மிக நுணுக்கம்லாம் பேசுகிறாங்கன்னா அது லௌகிகத்தில் உள்ள நுணுக்கங்கள் தான் அதனால் அது ஆன்மாவுக்கு வருவாது லௌகிக்கத்தான் வரும் காரியத்தான் அதனால் துக்கம் தான் இப்ப நேரம் வரும் ராஜா வரும் இங்கே அதுவும் இல்லை இங்கே என்ன செய்யுது அந்த தூக்கம தெரியினாலே நித்திய ஆன்மானுபூதி நிகழ்ந்துவிடும் அதுதான் எப்போ நித்தியமாக இருக்கின்ற ஆத்மாவில் அனுபூதி அனுபவம் ஏற்படும் அதில் அனுபவம் வராது அதில் மிக விஷயங்கள் கண்டுபிடிச்சு அவர் செய்வக லாபம் வரும் எந்த லௌகிக லாபம் இருந்தாலும் பின்னால் துக்கம்தான் அது எதுவாக இருந்தாலும் சரி லௌக லாபங்கள் மிக மிக அதிகமாக இருந்தாலும் குறைச்சலாக இருந்தாலும் அது என்ன கொடுத்துட்டு போகும் போகும்போது துக்கம் தான் கொடுத்துட்டு கொடுக்கொடுக்க எப்படி விறகானது எரிஞ்சவரை கொடுத்துட்டு போவதோ சாம்பல் தான் இருக்கு மிஞ்சி அப்படி போல துக்கமையாக தான் கொடுத்துட்டு போகணும் இயல்பு அதுதான் இது அப்படி இல்லை இது கடிதம் என்ன பண்ணுது நித்திய நிலைமையா அதாவது சாஸ்வதமாக இருக்கின்ற ஆன்ம அனுபூதி ஆன்மாவுடைய அனுபவத்தை நிகழ்த்திடும் அதனால என்ன லாபம் பரமசாந்தி சித்தியம் மிகுந்த அமைதி மனதுக்கு ஏற்படும் முன்னாடின்னு சொல்லியிருக்கு வேதாந்தத்தில் என்ன லாபம் சொன்னால் பிரபஞ்சத்தியம் பிரபஞ்சம் மித்தியம் நிச்சயம் இருக்கிறதுனால அந்த மனமானது வேற எங்கே நாடக்கூடிய தம்மையே இல்லை திருச்சி வாரத்தை அனைத்தும் மித்தியம்னு சொல்லியாச்சு அவர் எங்கே நாடுது இழ பதினாலு அவங்களும் மித்தியான்னு சொல்லியாச்சு அப்படி எங்கே போகாது எதையா சத்தியம் அவருடைய அச்சானது பணம் தான் சத்தியம் உன்னோட அச்சாந்த அப்பதான் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மனதுக்கு எங்கேயும் சுற்றி சுற்றி பார்த்தாலும் அதே தான் அப்போ அவன் தானே அமைதி அடைய வேண்டியிருக்கு வேறு வடி கிடையாது அதனால தான் சுத் அதான் பரமசாந்தி இருந்தால் பரமசாந்தின்னு பேர் மேலான அமைதி ஏற்படும் அந்த மனதுக்கு சித்தியம் திருப்தியமே அதுதான் திருப்தி திருப்தி எப்போ ஏற்படும் இதுக்கு மேலே இல்லைன்னு நினைக்கும் திருப்தி வரும் இன்னும் திருப்தி வர வராது திருப்தி வந்தாலும் சந்தோஷம்தான் திருப்தியமேவும் அப்புறம் சேர்ந்துவிடும் மிக கழிப்பு திருப்தி வந்தோன்னா கழிப்பு சந்தோஷம் கூடும் ஏன் அப்படின்னு சொன்னால் மன அமைதி தான் திருப்தி அமைதி உள்ள இடத்துல தான் சச்சியானது பானம் ஆகிறது சோகம் இருக்குது அது சோடியம் சச்சியான பானம் ஆகும்போது உண்டாகிறது கழிப்பு மிக கழிப்பு நித்தமும் ஆனந்தம் செய் நிலைமை நிட்டே கூடும் நாள்தோறும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சமாதி நிலை கூடும் சமாதி வெளியே வந்த பிறகு அப்போது யோகாத்தாலும் ஆனந்தம் உண்டாகும் விவகார காலத்தில் சில காலம் கொஞ்சம் த உரத்தினாலே அந்த ஆனந்த அமுக்கப்படுகிற ஒளி அடிய அழிக்கப்படுறதில்லை அப்புறம் நீங்கின ஒன்று அந்த சுதந்திரம் இதை இது வெறும் தோற்றம் அல்லவா என்ன இருக்குது பயமில்லை ஆசமில்லை ஆசை இல்லை நான் தான் சச்சிதானந்த அடிவண்ணும் எண்ணத்தை ரெண்டாவது இல்லை அல்லவா என்ன இந்த நிலை வரும்போது தான் மனசை அமைதி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அமைதியின் காரணமாக ஆனந்த வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதான் சமாதன் பாரு அது சமாதைய விட்டு வெளியே வரும்போது ஜலப்படும் இப்போ இருக்குது அந்த எண்ணம் அது இடம் இல்லை இப்படி சொல்லியிருக்கார் கால ஜலம் போல் தோட்டம் பரவச்சியானம் அதுதான் பரவச்சியான பாரு கால ஜலம் போல் தோட்டம் அது குடிக்க அடி போல் பரவ ஞானமானது காலையில் போக தோற்றம் அது வந்து சுகத்தை கொடுக்காது துக்கத்தை நீக்காது பட்டோரமோ துக்க சுகம் பரோட்ச ஞானத்தால் அற்றமாம் அவ்வளோ அபரோட்சத்தை ஒரு சசியம் தாராள சொல்கிறார் அதனால பரோ ஞானத்தினால சுகமோ துக்க நீக்கமும் உண்டாகாது இப்போ என்ன அதில் லாபம்னு சொன்னால் மேலே அபரோ ஜானம் போது சாதனமாக அமையுது அதுதான் லாபம் அதில் தற்காலிகமான ஒரு சுகம் கொடுக்கும் அமைதி கொஞ்சம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு எப்படி காலல் ஜலத்தை ஜலம்னு நினைக்கிற வரைக்கும் ஓ நமக்கு பிடிக்கலாமன்னு ஆசை வருது இல்லை நம்பிக்கை வருது அந்த நம்பிக்கைமா போல் நம்பிக்கை வருது ஆனால் அங்கே போய் பார்த்தா இல்லைன்னாலும் கூட ஒரு ஆசை கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது அப்படி போல் இங்கேயும் திருது நேரத்துக்காவது அது கழிப்பு இருக்கும் அதன் உண்மையான தண்ணியை கொடுத்துற மாதிரி அப்ரோ ஞானம் வரும்போது உண்மையான தண்ணி பிடிச்ச மாதிரி அந்த பிரம்மநிலை வரும் நீட்டை கூடும் சொல்கிறார் அதனால் நித்தமும் ஆனந்தம் செய் நின்மலை அதாவது மலமற்ற தெய்விரதமும் இல்லாமல் நீட்டே போடும் நீட்டேன்னா சமாதி தமிழில் நெட்டேன்னு பேர் உடம்புல சமாதின்னு பெயரும் அது கூடும் சுத்தசத்து குணத்தினுடைய செவ்வியக்கு சேர்ந்த காரண உடம்பம் விவித பொறிமணங்கள் ஆச்சுளித்தி எவ்வமாறு இசைந்துள்ள அவத்தையாகும் நாற்பத்தி ரெண்டு அதாவது மூணு பாட்டில் சுத்த சத்து குணம் இருக்கிறவர்கள் லிஸ்ட்டை கூடி ஞானம் கிடைக்கும் திலஞானவர்கள் சொல்கிறார் அப்படி இல்லாத லஜோன தவங்கள் கலந்த சத்து குணம் இருக்குமே ஆனால் மூச்சுவாக இருக்கலாம் அப்படியே பண்ணிட்டுருக்கலாம் அந்த நிலை வராது அப்படி சுத்த சத்தம் ஆச்சுன்னா அதுக்கு வந்துடும் இவ்வித முக்குணத்தோடு இசைந்து அவ்வியத்த சக்தி இந்த முக்குணத்தோடு கூடியது அவ்விசக்தின்னு வெளிப்படாத சக்தின்னு பெரும் வியத்துவம்னா வெளிப்பட்டது அவ்விய வெளிப்படாது செவ்விய ஆன்மாவிற்கு சேர்ந்த காரண உடம்பம் இதுதான் சிறப்பு பொருந்திய ஆத்மாவிற்கு இது காரண உடம்புன்னு பெறும் அப்படி இது மூடிதான் அது இவ்வித பொறிமணங்கள் விறுத்தி இல்லாச் சுழ்த்தி எவ்வமார் இவ்வுடம்பில் இசைந்துள்ள அவத்தையாகும் இது விவ்வித பொறிமணங்கள் அநேகமாக இருக்கின்ற பொறிகளும் அந்த காரணமாக மனங்களும் இதெல்லாம் ஒடுங்கி போகுது அப்படி ஒடுங்குற அந்த தான் சுழ்த்தி அவசையின் பேர் எவ்வமார் இவ்வுடம்பின் இசைந்துள்ள அவத்தையாகும் குற்றம் பொருந்தியா இந்த உடம்பில் இருக்கின்ற அது சுழித்திய அவஸ்தை ஆகவே சரீரத்தில் ஜாகரஸ்வப்ன சுழித்தி மூன்றும் இவ்வாரம் பண்ணிக்கின்றன அந்த மூன்றில் ஜாக்கிரவசையில் இருக்கிற காலவில் ஜாக்கிரவாசை தான் பிரதானம் சத்தியபுசு புத்தி உண்டு சொனத்துக்கு போனால் அதிலிருந்து சத்திய புச புத்தி உண்டாகும் அதனால் இது எவ்வமாறு உடம்பில் இசைந்துள்ள அவத்தையாக ஆகவே காலசைரத்தை பற்றி சொல்றார் இது வரைக்கும் சுசில விஷயங்கள் சொன்னார் இப்போ காலசீரியன் சொல்றார் ஆக இந்த பாட்டில் காலசீரியத்தை பற்றி சொல்லி முடிச்சு நடத்த பாடமாம் அகிலமா விதமான அறிவா சொலுத்தின்கண் அவன் மனம் இத்தான் நிற்கும் ஏதுமே உணர்ந்தோன் என்று சொல்லும் பிரசித்தியாலே மீ சுக ஆன்மா தானே மிஞ்சிய இதில் விளங்கும் சுளுத்திய அவசையை பற்றி எல்லாேருக்கு அனுபவம் தான் இருந்தாலும் சில பேர் இருக்காது சுளுத்தி அவசை விட எதுவுமே இல்லை நாவரமே கிடையாது அப்போ ஆனால் பெண்ணானும் இல்லை ஜாக்கிராத்துக்கு வந்தால் தான் வாரங்களும் ஆரம்பம் சொப்பனத்துக்கு போனால் வாசனை பண்ண அங்கேயே வாரம் உள்ள சம்பந்தமும் இல்லை அது வாசனையின் காரணமாக இங்கே புன்னிபாவகத்தை வீடாக வாசனையும் பிரார்த்தமும் காரணமாக இருக்கு சுழித்தியில் எல்லாமே விடுபட்டு போச்சு ஒன்றும் தெரியவில்லை அங்கே ஒரு அஞ்ஞானம் இருக்கு சுக அனுபவம் உண்டு ஒன்றும் தெரியவில்லைங்கிறது மாற்றி தெரியுதுன்னு சொன்னால் ஞானம் சேமாதி குட்டிச்சின்னு அர்த்தம் அந்த அளவில் இந்த சுழித்தி அவசையை பற்றி சொல்லி முடிகிறாங்க ஒவ்வொருவரும் இந்த விசாரம் செய்யாதனால நான் பந்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க பந்தமோட்சம் எல்லாம் விசாரத்தினால தான் தெரியும் மொழியா விசாரத்தில் தெரியாது ஆகவே சுளுத்திய அவசையில் இருக்கும் வெளியே வந்த பிறகு சுகமாட்சம் ஒன்றும் தெரியவில்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அந்த நிலை அதுதான் காரண சிறுத்தியுடைய நிலைன்னு சொல்ல உடல் உயிர் பொலிபுலங்கள் உலைமனம் இடல் தருவிகாரம் யாவும் என்பது பாதி மற்றும் அரதருவான மாதி ஆகிய ஜகமனைத்தும் இடல் அவ்வியத்தமீராம் இவையெல்லாம் ஆன்மாவாகும் ஆத்மா பத்தி சொல்ற உடல் உயிர் பொறி புலன்கள் இந்த வரட்சியுமா உள்ள சூரதிரம் உயிர் அதில் இயக்கிக் கொண்டிருக்கிற காற்று அம்சம் தியானம் பிராணபான சமான்னு சொல்லக்கூடிய காட்டு நம்சங்கள் அப்புறம் பொறிகள் புலன்கள் புலன்கள் தான் சொல்லியாச்சு பொறிகள்னால் அது தங்கிக இடம் உலைமனம் மனம் எப்போதுமே உழைச்சல் தான் படும் தங்கல் விவகாரம் பண்ணிக்கிட்டேயும் அது இதுவோ அதுவோ எப்படியோ சந்தேகப்படி கொண்டுக்கிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதான் உலைமனம்னா அகங்காராதி அகங்காரம் தன்பிடிதா பிடியே தான் சொன்னது தான் யோசிக்கணும் இதுலாம் வாங்கலாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி இடர்தரவு விகாரம் யாவும் நமக்கெல்லாம் துக்கம் கொள்கிற விகாரம் தான் அதெல்லாம் உடல் உயிர் பொறி புலன்கள் அலைமனம் அகங்காரங்கள்லாம் துக்கம் கொள்கிறது தான் இன்ப துன்பாதியும் மற்ற ஆனால் ஆத்மா அவர் இருக்கு இல்லை துன்பம் இல்லை விஷய சுகங்கள் விஷய துக்கங்கள் ரெண்டுமே ஆத்மா கிடையாது அடர்தறு வானமாதி நெருங்கி இருக்கின்ற ஆதாயம் காற்று அக்னி அப்புதி என்று சொல்லக்கூடிய ஐந்து போதங்களும் ஆகிய ஜகமனைத்தும் அதை உண்டாருக்கின்ற எண்பத்தி லாட்சி உள்ள ஜீவர்கள் எல்லோருமே இருக்காங்க ஜகமனைத்தும் இட அவ்வியத்தம் இராம் இவை எல்லாம் அனான்மாவாகும் இதெல்லாம் ஒரு ஆனால் ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இருக்குது அவ்வளோதான் ஆனாத்மா பற்றி ஒரு சொல்லி கொடுக்கார்யமேயான மகதத்துவாதி ஆயி காயமீர் ஆனா ஆயாவும் கலங்கியே பொய்யா பொய்யேயாகும் தூயணே சொன்னவெல்லாம் தொகுத்து அனான்மாகும் நீதை காணல் நீரின் நிகரன நினைவு என்றும் ஆறாவது நாவிற்கு பதில் முடிக்கிறார் அதாவது எவ்வான் அனால்மாவாகம் என்பது கேள்வி எண்பத்தி நாலாம் பாட்டிலிருந்து இது வரைக்கும் வீடு இட சொல்லார் எண்பத்தி ரெண்டுலேருந்து அனால்மா மாயை காரியமே ஆன மாய காரியம் என்ன இருக்குது மத அதாவது மகதத்துவம் அப்புறமேலே சுசேகங்கள் அப்புறம் ஒரு சோழ சுழ உற்பத்தியும் இதெல்லாம் மகதத்துவத்திலிருந்து ஆரம்பம் தான் என்ன செய்வது இந்த விகாரம் யாவும் இன்பத் துன்பாதியும் அற்று இடத யாவும் இன்பத் தொன்பாதியும் அற்று அடதரு ஆகிய ஜனமனைத்தும் நீரான யாவும் கலங்கிய பொ பொும் அந்த மதத்தில் இருந்து சரீரம் வரைக்கும் எல்லா தத்துவங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஒப்பந்த தத்துவங்கள் அதெல்லாம் பொய் தான் தொயனே சொன்னவெல்லாம் தொகுத்து அனான்மாவும் ஆகும் இதுமேல சொல்றதெல்லாம் அனான்மாவாக தான் ஆகும் நீரை காணல் நீர் நிகர் என நினைதே என்றும் கனல் ஜலம் போல எப்போதுமே நினைக்கும் இல்லையா இதெல்லாம் சக்தி புத்தியசோ பற்றி இருக்கப்படாது என்று திசை சொல்கிறார் ஆன்மாவாகம் என்பதற்கு இப்போ சொல்லி சொல்கிறார் நூற்றி இருபத்தொன்னு ஆனான்மாவாகம் ஏதோ ஆன்மாவஞ்சாது கேள்வி எங்கே நன்று உணர்ந்தோன் எத்தை எந்த எத்தை எத்தை நன்று உணர்ந்தோல் எதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறானோ பந்தம் இகழ்ந்து கேவலன் ஆம் என்றும் மய மயாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டாக்கா அந்த கேவலத்தன்மை தனித்து நான் பண்ண என்ற நிச்சயம் உண்டாகும் அத்தனே இனி உனக்கு பரமான்ம சுரூபம்னு சொல்வோம் ஜீவனுக்குள்ள சுரூபம் இந்த மாதிரி சாட்சி பரமாத்மாவோட சொலவும் சர்வசாட்சி அப்படின்னு சொல்கிறேன் நான் நித்தமும் நான் நான் என்ற நிகழ்த்திடும் அனுபூதிக்கு நான் கர்த்தா போக்தா ஞாத்தா என்று சொல்லக்கூடிய அனுபவத்துக்கு அந்த இம் மெத்திய பொருளேயாகி இத்தகைய பொரிந்திருக்கின்ற அர்த்தமே ஆகி உண்மை சொலமாக ஆத்மா எஞ்சி இருக்கிறது அதனால் ஆத்மாவுட நிலை இந்த அனாத்மாவில் இப்படி செயல்படுதுன்னு சொல்றார் திருவித அவத்தை கடக்கும் திருந்திய சாட்சியாகி விரிவுரு பஞ்சகோஷ விலட்சணமாகியாதும் மறுவிய மன விருத்தி மற்றதன் பாவாபாவம் கருதிய அவத்தை மூன்று கண்டிடும் அவரே திருவித அவத்தையை கற்கும் மூன்று அவத்தை ஜாக்க சாப்பிட சொல்லிச்சு அந்த மூன்று அவசைகளுக்கும் திருந்திய சாட்சியாகி சந்தேகம் இல்லாமல் திருத்தமாக உள்ள சாட்சியாக ஆத்மா விரிவுரு பஞ்சகோஷ விலட்சணமாகி விசாரமாக இருக்கின்ற பஞ்சகோஷங்கள் தொழில் சிறுமே அண்ணமை கோஷம் சுறுசேரும் மூணு சிறிகளாக இருக்கும் பிராணமை கோஷம் உணவு கோஷம் விஞ்ஞானமை கோஷம் அது அது கா அஞ்ஞானம் காரணம் செய்கிறோம் அது எல்லாத்தையும் சாட்சியாக தான் இருக்கணும் அதுதான் ஆத்மா மனவிருத்தி மற்றதன் பாவ அபாவம் பவனை செய்வது பவன் செய்யாமல் இருக்கிறது அதை இருப்பு இருப்பு தன்மை கருதிய அவத்தை மூன்றில் மேலே சொல்லப்பட்ட ஜாகஸ்தபன் சுழித்தா மூணு அவசியம் கண்டிடும் ஆத்மா சாட்சி மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறது அகதியே ஆன்மா அதுதான் அது ஆத்மா வேறு கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் மூன்று அவசயங்கள் மாறி மாறி போனாலும் கூட கண்டுகொண்டு இருக்கின்ற அப்புருஷன் மாறதில்லை நே சொனம் இப்படி வந்தது இன்னி சொப்பனம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படி சொப்பனத்தை பற்றி ஆராய்ச்சிக்கக்கூடிய நிலையும் இருக்கு ஜாக்கிரா அவசையில் எந்த நூகாரங்கள் அவர் சொலித்த அவசையில் இல்லை சுகமாக தூங்கினேன் என்ற அது ஒரு மறைப்பு மறைப்போடக்கூடிய இது எல்லா ஜே அனுபவம் தான் ஆனாலும் விசாரம் இல்லாதனால சாட்சி பாவம் வராது சாட்சி தான் முக்கியம் அதனால தான் பாவம் அபாவம் கருதியோ மூன்றில் அதான் இருப்பு இருப்பு தன்மை கண்டிடும் அவதியை பார்த்துக்கொள்ள சாட்சி பார்த்து எதுவோ அது ஆத்மா ஆத்மா பதிவு எதுதான ஆத்மாங்கிறது எது யாதனை அனைத்தும் காண யாதையும் காணும் யாதினை அனைத்தும் காணா யாதுதான் புத்தி யாதி யாவுமே சித்தாய் செய்யும் யாதிதனை புத்தி யாதி யாவுமே சித்தாய் செய்யாதி அதுதான் அதுதான் உன்னுடை ஆன்மா மகிந்த ஆன்மாவாக மகிழ்ந்தாங்க யாது அனைத்தினையும் காணும் எந்த வஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதோ அதே நேரத்தில் யாது யாதினை அனைத்தும் காணாம் எந்த வஸ்து மூன்று ஆசைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த வசதியை எதையும் பார்க்க முடியாது யாதுதான் புத்தியாதி யாவும் சித்தாய் செய்யும் யாது தான் எல்லா எதுவானது எந்த ஆத்மாவானது புத்தியாதி யாருமே சித்தா செய்யும் அந்த காரணத்துக்கு சனத்தினர் கொடுக்குறது புத்தியாதி யாவும் சித்தாய் செய்ய செய்யாது அதே இந்த ஆத்மாவை விளக்கிறதுக்கு எந்த அநாமு பதார்த்தம் கிடையாது ஆத்மா சிவம் பிரகாசம் அதை வளர்க்க வேண்டிய தேவையில்லை அதனால தான் யாதினை பித்தியாது யாவுமே சித்தாய் செய்யாது ஓதிய அதுதான் அதுதானே உன்னுடைய ஆன்மாவாம் உன்னுடைய ஆத்மா அதுதான் இது எல்லாத்தையும் முன்னாவதுலேயும் பார்க்குது இதை மூணாவது எதுவுமே பார்க்கறது இல்லை அதுதான் ஆத்மா அதான் உண்மை சுவர்வம் என்று இந்த பாட்டில் ஆணுசகரத்தை பற்றி வளர்க்கிறார் அப்படிங்கிற யாதினா ஜகமனைத்தும் எங்குமே பரவலாகும் யாதின ஜகமனைத்தும் எவ்வளவும் பரவமாட்டா யாதொரு போத ரூபம் இசைந்துவே ஜடமனைத்தும் நீதியாய் நிகழும் ஈதே இன்னுடை ஆன்மாவென்றும் மீண்டும் ஆன்மாவை சொல்கிறார் எது இந்த அவஸையும் உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறதோ அது ஆனால் இதே இதெல்லாம் பார்க்காது எவ்வளோ தான் பார்க்காது அப்படிப்பட்டது ஆத்மான நிலை அதனால் யாதினால் ஜெகமனைத்தும் எங்கும் பரவலாகும் யாதினே ஜகமனைத்தும் எவ்வளவும் பரவமாட்டா ஆத்மாவை இந்த ஜட பொருள்கள் எதுவுமே சொல்லாது அது பரவ முடியாது அப்புறம் யாதொரு போதம் போத ரூப ரூபம் இசைந்து இ ஜடமனைத்தும் எந்த ஒரு வஸ்துவானது அறிவுலிமாக இருந்து கொண்டு இந்த ஜடம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ இந்த ஜடமனைத்தும் நீதியாக நிகழும் நீதே நின்னுடைய ஆன்மா என்றும் அதனால் இந்த விசால திருஷ்டிக்கு ஆத்மாவானது இருக்க உடைய இதை பார்க்கறதுக்கு எதுவும் இது எல்லாத்தையும் பார்க்கும் இதே பா இதையும் பார்க்காது அதுபடி நிலை தான் ஆத்மா அது உன்னுடைய ஆத்மா அப்படின்னா அலிசான் செய்த கூடசன் அர்த்தம் அந்த கூடசனுடைய பிரதிமன் தான் ஜீவன் கூடசன் வேறு பிரம்மவேரெல்லாம் ரெண்டு ஒன்று தான் இப்படி அப்படியே பவானி பழகணும்னு சொல்றார் தீதுடல் இந்தியங்கள் தீயங்கிய மனது புத்தி இதுதான் செய்க எண்கள் போல் சாதுவா மைந்தாதின் சந்நிதியை மாத்திரத்தால் நீதியா செல்லும் மீது நின்னுடைய ஆன்ம ரூபம் தீது உடல் இந்த உடம்பு நமக்கு கெடுதான் சர்பாவிகாரம் உடையது அப்படிப்பட்ட தீது உடலிலே இந்திரியங்கள் இயக்கம் பெறுகின்றன அது தியங்கிய மனது புத்தி அந்த இந்திரியங்கள் மனது புத்தி இதுதான் இது தன் செய்கையின் செய்கையின்கண் ஏவிடப்பட்டதையே போல் அது இருந்தாலும் கூட அதை அந்த ஆத்மாவுடைய சன்னிதான விசேஷனால் தான் செயல்விடுது அது விவகாரம் கொடுக்கறது ஆத்மாதான் தனியாக செய்ய முடியாது அப்படி போல் சதுவா மஹிந்த சத்துவனுடைய சிசனே யாதின் சந்நிதி மாத்திரத்தால் எந்த ஒரு வசூலினுடைய முன்னிலையிலே இருக்கின்ற அது மட்டும் இருக்கு அத காரணத்தினாலே நிதியாய் செல்லும் ஈதே நீனுடைய ஆன்மரூபம் இந்த ஆத்மாவானது குடசன் குடசன் பெரும் ஒன்று தான் அவருடைய பெருமிந்த ஜீவன் அதான் சம்பந்தமானு பெரு அந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஆத்மா தன் தன்மையை போய் தெரிஞ்சுக்கிட்டு விவாரம் பண்ணிகிட்டு இருக்கும் ஆகவே அந்த விவகாரங்கள் எல்லாம் அது செய்யறதுக்கு காரணம் என்னன்னா சன்னிதான விசேஷங்கிறார் ஒரு பெரிய முதலாளி உட்காந்துக்கிட்டு இருந்தாலே நல்லா காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அப்படி பழகி போச்சு அதுபோல் இங்கேயும் சன்னிதான விசேஷத்தினாலேயே மணமுச்சித்த மகாரம் சிவத்தன் சச்சி சிங்கி அப்புறம் கை காலு எல்லாமே செய்யப்பட ஆரம்பிச்சிது என்ன அதுதான் ஆத்மா உடைய ஆத்மா ஆகவே இத்தகைய ஆத்மாவை அறிந்து உண்டாக இந்த நாமரூப பிரபஞ்சத்தில் நான் என்றோ எனது என்றோ அது நிச்சயம் போயிடும் போயிடலாம் குறையும் அப்படி குறையதான் என்ன லாபம் சவபாயம் உண்டாகும் அப்புறமேலே உதாசீனம் சைப்புத்தன்மை இதெல்லாம் உண்டாகும் அப்புறம் திருப்பி தேர்வாடும் திருப்பி ஏற்பட்டா சுகம்தான் இதெல்லாம் வழிகள் என்று சொல்லிய உகங்காராதியோளமே ராணையாவும் சுத்திய புலனும் சுகாதியும் கடமே போல நித்திய போதமாகி நிலைமையாய் நிகழா நின்ற எத்தினால் அரியலாகும் இதுதான் நின் இது நின் ஆன்மாவாகும் ஆத்மஸ்வரூபத்தின் முன்னின் சன்னிதானத்தை தான் எல்லா விவகாரம் நடக்குது அதுதான் அடிக்கடி சொல்கிற மாதிரி மின்சார சம்பந்தம் ஏற்பட்டால் தான் விவகாரம் எல்லாமே நடக்கும் இயந்திரங்கள் எல்லாம் எல்லாம் செயற்படாது அது என்ன பண்ணுது அந்த மின்சாரம் ஒரு கறி வச்சுருக்காங்க மோட்டார் காயில் அது சுற்றி வச்சுனா அதுமாதிரி பாயும்போது சுழற்சி ஏற்படுது அது சுற்றுறதுனால இணைக்கப்பட்ட ஒரு உருள் இருக்குது அது சுற்ற ஆரம்பிக்குது அதே டேப் அந்த பட்டையை இணைக்கிறாங்க நினைச்ச உடனே அந்த கருவிகள் எல்லாம் போய் என்னென்ன கருவி எப்படி எப்படி அமைச்சிருக்காங்களோ அப்படி செயல்படும் கரு நின்று போகட்டும் அதெல்லாம் போச்சு கருவிகள் செய்யப்படாது அதுபோல் ஆத்ம சம்பந்தம் இந்த ஜட பதார்த்தங்களுக்கு ஏற்படும்போது சேட்டை பண்ண ஆரம்பிக்கும் அது வரைக்கும் ஜடம்தான் அது அப்படி சேட்டை பண்ண ஆரம்பிக்கும்போது விவகாரங்கள் சுதக்கங்கள் எல்லாம் உண்டாகின்றன அப்படி உண்டாகும்போது அதில் கூடுதல் வறச்சல் ஏற்படுது அதனால் லாகத்வேஷங்கள் காமக்குவதெல்லாம் உண்டாகுது இதை நல்லா தெரிந்து கொண்டால் இந்த பொய் உலகத்தில் சுக புத்தி சத்திய புத்தி இருக்க முடியாது அதனால் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடுறதில்ல அதில் ரெண்டு கால நேரத்தில் வரும் வராமல் போவதில்லைன்னு பார்த்து யாதி யாவுமே இயங்கும் போதம மந்தரான்மா பூரணன் புராணன் என்றும் பேதமில் அகண்ட ஆனந்தன் பெருகியா ஏகரூபன் சாதமார் உருத்தி தோறும் சாட்சியா சார்ந்து நிற்பன் தேயின் இத்தேகத்தே சார்மனாகுவையின் கண்ணி ஓதுமோ வேல் ஒளிந்திடும் இந்தவான் போதமாம் பொருளை எல்லாம் பெருகியாதன்றே சாலே நீதியாய் விளக்கும் விண்ணில் நிகழ்ந்திடும் இரங்கை போலே விவேகா சூடாமணி இருநூற்றி ஐம்பத்தி பாட்டு மாயினுடைய சுரமும் அதன் உடைய செயல்பாடும் என்று சொல்லிட்டு வருக்கும் அதாவது இந்த மாயினுடைய காரியம் பண்ணாம யோகி அது அனைத்து விதமான தோற்றங்களை கொடுத்து கொண்டு அதன் பயனாக விசேஷ சுகங்களும் துக்கமும் கொடுத்துக்கொண்டே இருக்கு அதுதான் சொல்கிறார் துன்பம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறார் ஆனால் ஆத்மாவிற்கு அது துன்பம் இல்லாதது அது எப்படி இருக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கு யினால் உயிர் உருவாக்கும் யாவுமே இயங்கும் அந்த போதமாம் அந்தராண்மா பூணன் புராணன் என்றும் பேதமில் அகண்டானந்தன் பெருகிய ஏகரூபன் சாதமாய் விரித்து தோறும் சாட்சியாய் சார்ந்திருப்பான் அப்படின்னா சாட்சி பானம் வர்றது மிக கஷ்டம் சமபானை உதாசீனம் அமைதி அதாவது உதாசீனம் அப்புறம் திருப்தி இதெல்லாம் இருந்தால் தான் சாட்சி பான வரும் இல்லைன்னா வரைய வர மனதுக்கு நிலநிலை தன்மையும் இருக்கணும் உதாசீனம் இருக்கணும் கிட்டத்தட்ட திருப்தி இருக்கணும் அப்புறமேல அமைதி இருக்கணும் இப்படி எல்லாம் மனதை ப தயார் பண்ணமுன்னால் அப்புறம் சாட்சி பானு வந்துடும் அப்போது இங்கே என்ன சாட்சி நான் சாட்சியாக என்று உணர்வு உள்ளாகும் இந்த குணங்கள் எல்லாம் சம்பாதிக்கிறேன்னா சாஜிபால் வர போதும் வராது அதாவது சமபாவனை திருப்தி கடித திருப்தி கர்மான திருப்தி அடையணும் உதாசீனம் இருக்கணும் பார்ப்ப செயல்பட அப்படி இருந்தாக்கா அது மனசு பண்பட்டதுன்னு அர்த்தம் பண்பட்ட மனசு எப்படி வருவான்னு சொன்ன மாதிரி சாந்தம் இருந்தால்தான் வரும் வராது அது எது இருந்தாலும் ஓரளவுக்காவது வரும் அப்படி வரும்போது சாட்சியமான சித்திக்கும் சாஜிபான் எப்படி இதான் இந்த குரங்களும் தான் சாட்சியபான இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால சரி எண்ணமாக நடக்கணும் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சமானம் படுத்தும் சாட்சியமான திடப்படும் ஜடப்படும் அப்புறம் திடப்பட்ட பிறகு சர்வ சாட்சியமான வரும் இப்போ வந்து தேகத்துக்குள்ள பஞ்சகோத்துக்குள்ள உலகம் ஈரோடு பல அளவாக இருக்கேன் கட்சிக்காரங்க ஒரு கட்சி ஜெயிக்குது ஒரு கட்சி துவக்குது அது சகஜம் அய்மான உள்ளவங்களுக்கு துக்கம் வருதா இல்லையா விருத்தி தோறும் சாட்சியாக சார்ந்திருப்பான் உற்பத்தி ஆகின்ற உற்பத்தியாக பொருந்துகின்றதை விருத்தி தோறும் சாட்சியாக சார்ந்து நிற்பான் சாட்சி மாற்றி இருப்பான் அந்த ஜீவன் அப்படின்னு சொல்ல இப்போது சாதுவே இத்திரகத்தில் இந்த சரீரத்தில் சார் மனகுகையின் கண்ணேன் பொரிந்திருக்கிற சரீரத்தில் பொரிந்திருக்கின்ற மனகுகை மனம் மாறி ஒரு குகையாக அந்த கணமும் அந்த காலத்தில் இருக்குது அது குகையாக இருக்குது குகை ரகசிய இடம் மாதிரி ரகசிய இடம் நடத்தும் குகை எண்ணம் ஓதும் அவ்வியத்தம் தண்ணில் ஒளிர்ந்திடும் இந்தவான்மா அதாவது அந்த சொன்னான் என்று அவ்வியம்னு சொன்னால் வெளிப்படாதுன்னு அர்த்தம் அதாவது காரணசைலம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அர்த்தம் இது காரிசீரம் சூச்சி சேரமும் தொழில் செயலும் காரிசீரம்னு பேர் ஒளிர்ந்திடும் இந்தவான்மா பிரகாசிக்கும் பேதமா பொருளை எல்லாம் வேறுபாடுடைய பொருளை அனைத்தும் பெருகியது அது விசாரம் பண்ணது அன்றே அப்படின்னா சாலேன் தேசாலேன்னு பெறும் பெருகியதன் தேசாலே அப்படி பிரிச்சுக்கணும் பெருகியதன் தேசாலன்னு பிரகாஷித்ரா ஒலியினாலே நீதியாய் விளக்கும் விண்ணின் நிகழ்ந்திடும் இரவு இரவியே போல ஆகாசத்தில் எப்படி சூரியனானவன் கலை உதித்து மாலையிலும் அத்தமன் ஆகிற வரைக்கும் அவர் எல்லோரும் ஒரே மாதிரி தான் உஷ்ணம் கொடுப்பாரு ஆனால் இங்கே பூமியினுடைய தாரதமியத்துக்கு ஏற்ப சிலருக்கு இடங்களில் கூடுதல் குறச்சிருக்கு இப்போ தரையில் இருக்கிறாலும் உஷ்ணம் அதிகம் மழமே இருக்கிறாலும் உஷ்ணம் குறையதில்லை ஏன்னா அது பூமியினுடைய அமைப்புகள் மாறுதல் சூரியனில் எந்த மாதிரி தான் பாகுபாடு அதே மாதிரி இங்கே தமிழில் இருந்தாலும் கூட உஷ்ண உடம்பாக இருக்கிற சமூக அதிகம் உஷ்ணம் தெரியும் சிதர் உடம்பா இருக்க உஷ்ணன் குறைச்சாதான் தெரியும் ஒரே அம்மாரியாக இருந்தால் அதுதான் தெரியும் இந்த பாகுபாடு போல திருஷ்டாந்தான் கொடுக்குறாரு அது போல எங்கே எந்த விவகாரத்தில் இருந்தாலும் கூட அந்த ஆத்மாவுக்கு இருதய கோயிலில் இருக்கிற ஆத்மாவுக்கு சாட்சிபானும் சித்திக்கும் சூரியன் சாட்சியாக இருக்கார் பாரபட்சம் கிடையாது இவன் நமக்கு விரோதி அதனால் அவன் கொஞ்சமாக வெப்பம் கொடுப்போம் உறவாளி இவன் அதிகமாக கொடுப்போம்னு கொடுக்குறது இல்லை நம்ம கிட்டதில் பாகுபாடு தானே வழியை அத பாகுபாடும் கிடையாது அதே போல தான் இங்கே இந்த சாட்சி பாவனையானது உலகத்தில் எந்த விவசாயம் நடந்தாலும் கூட சரி அந்த சமைச்சி பிரார்த்தம் அப்படி இருக்கு அப்படின்னு அங்கேயாரம் பண்ணிக்கணும் அந்த முனகப்பா வந்தால் தான் சாட்சி பானை தலப்படும் அர்த்தம் ராஜ தேசியம் இருக்கப்படாது சமைச்சியில் இருந்தாக்கூடாது வீட்டில் இருக்கப்படாது வீட்டில் பழகினாதான் அது சமைச்சியில் வரும் அதனால் நம்மளுக்கு விரோதம் யாரும் பண்ணிக்க வேண்டதில்லை நாம் ஒரு பக்கம் சார வேண்டியதும் இல்லை நிலவரங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சரி அது எதுனால் நடக்குது பிரார்த்தம் அப்படி இருக்கு பிரார்த்தம் யார் செய்கிறாரு ஈஸ்வரம் செய்கிறாரு எதனால் செய்கிறாரு இவங்க புண்ணி பார்த்துக்கிட்டா செய்கிறார் பாரபட்சிக்கிடா ஈஸ்வரன் இல்லை அப்படி இருக்கும் போகுது பிரார்த்தத்தில் நம்ம சொல்ல முடியுமா அதுவும் குறை சொல்ல முடியாது நடக்கிறது நடந்தால் இருக்கிறோம் நாம் மாற்றி அமைக்கலாமான்னு சொன்னாலும் அது துர்பலம் இச்சா பகாரத்தில் இருந்தால் மாற்றி அமைக்கலாம் அது பொறுமுயற்சி பண்ணாதான் சாதாரண மாறாது பயிற்சி விவேக கொஞ்சம் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் அது வந்து கொடிய பாவம் செஞ்சாலும் கூட சாஸ்திரத்தை பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அது செஞ்சால் உண்டு அது எப்படி நூற்றுக்கு நூறு அது பெரும்பாலும் முடியாது பசங்க நூற்று நூறு மார்க்கு வாங்குறாங்க ஒன்று ரெண்டு வாங்குறாங்க எங்கேயோ ஒருத்தன் வாங்குறான் ஏதோ வாங்குறாங்களா அப்படி போல் எல்லாேருமே பரவாரங்கள் பூர்ணமாக செய்ய முடியாது அப்படி செய்ய கொஞ்சம் கழியலாம் கழிஞ்ச வரைக்கும் லாபம் வழியாக முற்றிலும் போக ஆனால் பரிகாரம் சொல்லப்பட்டுருக்கு அப்படி சொல் இல்லைன்னு சொன்னாக்கா ஜீவன் வாழ முடியாது உதாரணம் நம்ம செய்கிற எடுத்துக்கோங்க நோய் வந்துருச்சு மருந்து இப்போ சாப்பிட்டு இது செய்ய போட்டு நல்லா பண்ணிவிட்டு தான் பிழைக்கலாம் முடியாது நோய்கள் சில இது ஆகலைன்னு சொன்னாலும் கூட தீராவியாவது இருக்கு இல்லை அதனால ஆகவே இல்லைன்னாலும் தற்காலிகமாக நான் அனுகூலம் பண்ணதில்லை அது லாபம் தற்காலிக அடிக்கும் நிச்சயமாக உண்டு அது போல தான் சாஸ்திரங்களில் புண்ணிய பாவங்களுக்கு ஈடாக வாழ்க்கை அமையும் போது அந்த பாவங்கள் போக்குவரத்து வழி பண்ணியிருக்காங்க கையில் சொல்றார் ஆன பாவிகள் அடைவன நரகங்கள் அவசியமானாலும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிர பொய்யோ ஈ நவாம்பல ஜென்ம செஞ்சி தவினை எத்தனையானாலும் ஞான மாம்கா நல்ல சுடுமென்ற மறைமொழியை நம்பினால் வீடுண்டே அப்படிங்கிறார் எப்படி ஆனப்பாவில் அடைய நரகங்கள் அவசியமானால் கரெக்டாக உண்டு தான விரத ஓமங்களால் தவிர மண்ணுவது பொய்யோ தானம் செய்யலாம் ஓமங்கள் செய்யலாம் தான விரத ஓமங்கள் விரதம் ஜெய இருக்கலாம் மந்திர எப்படியோ ஒன்று பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டு விடனே அதாவது அப்பதான் ஜோதிஷ்கிட்ட இந்த பரிகாரம் பண்ணக்க பண்ணுன்றாங்கல்ல அது எல்லாம் அது செஞ்சாக போக முன்னாலும் போகணுமா செஞ்சால் போகணும் குறையதான் செய்யும் தான மந்திர விரத ஓமங்களால் தவிர என்பது பொய்யோ அது பொய் இல்லையேன்னு அர்த்தம் அது ஓகாரம் எதிர்மறை அதனால ஈனமாம் பல ஜென்ம செஞ்சித்த வினையில் எத்தனை ஆனாலும் இழிவு புரிஞ்ச ஜென்மங்கள் அது புண்ணி பாவங்கள் மிஸ்ரங்கள் கலந்து இருக்கும் எத்தனையோ இருக்கலாம் எத்தனை இருந்தாலும் கூட ஞானமாம் சுடும் என்ற மறைவு நம்பினால் உயிரிழந்தோம் தத்துஞ்சான் என்ன பண்ணதுன்னா சஜி இதே நாசம் பண்ணது எப்படியா படியும் இவ்வளவு பாவப்பான் செஞ்சிருக்கோமே அது போகுமான்னா முட்டிலும் போயிடுது எப்படி அது கனல் பிரளைய வெள்ளக்கடல் பிரமானந்தத்துக்கு அது எதிரியாக இருக்கு இப்போ காட்டக்னின்னு சொல்கிறாங்க பிள்ளைய அதாவது பிரளையாக்கினி அக்னி பிரஜயம் ஏற்படுமா அது எல்லாம் சூட்டு போயிடும் அப்படி போடல அவ்வளோ மகிம இருக்குங்கிற நம்பினாலும் சொல்லிவிட்டாங்க நம்பினதான் என்ன ஏன் நடக்கமா போகுதா அப்படின்னாக்கா கிடையாது நிச்சயமா கிடையாது உலகத்தில் ஒரு காரியாரங்க நம்பி செஞ்சால்தான் வெற்றியை தோல்வியோ சொல்ல முடியாது நம்பி தான் செய்யணும் வெற்றி கிடச்சாக்கா அது பிரார்த்தம்னு போயிடும் தோல்வி அடைஞ்சாக்க அதுவும் பிரார்த்தம்தான் அப்புறம் இங்கேயும் வெற்றி கண்ணா இருக்குது நீ சரியாக செஞ்சால் கேட்டி கிடைக்கும் சரியா செய்யணும் வருமா நான் ஒரு மூச்சு நான் சாரி சம்பாதிச்சு கேள்வி சொல்லி நான் போனியுமா அதனால அங்கே முன்னால் முயற்சி பண்ணணும் முடிச்சிக்கிட்டான் பலன் உண்டு அதனால தான் சொல்கிறேன் ஞானமாக கலன் சுடுமென்ற மறைவழி நம்பினால் விடுவார் ஞானம்னு சொல்லக்கூடிய அந்த அனல் கனல் நம்பினாக சுடுமன் நம்பினாக்க சஞ்சிட்டுமே போயிருது செய்யும் போது அதை பிரார்த்தேன் அப்புறம் பிறவி இல்லாமல் போகுது இவ்வளோ ஒத்திரம் கொடுக்குறாங்க சாஸ்திரங்களில் அதனால தான் இதெல்லாம் பழகினா தான் ஒரு மொழி ஒரு நேரம் நல்லா வந்துடுறதில்லை வெறுமனே ஒரு நாள் படிக்கிட்டு போய் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்தாக முடியுமா அபேசம் பண்ணும் அப்படிங்குறது அதனால தான் உதாரணம் சூரியன் போகலன்னு சொல்லி முடித்தார் பேசமாம் பொருளையெல்லாம் பெருகியதுன்னு தேசாலே பெரியான தேசன்னா பிரகாசத்தினாலே நீதியாக இழக்கும் விண்ணின் நிகழ்ந்திடும் இறதியே போல் அந்த பிரகாச யாரது சூரிய பிரகாசம் என்ன பண்ணுது தன்னுடைய பிரகாசத்தினாலே ஒரே மாதிரி எல்லாருக்கும் பிரகாசம் கொடுக்குது வெப்பம் கொடுக்குது அதுபோல் இங்கேயும் இந்த சாட்சி பாவனை நடுநிலையாக பார்க்கறது அப்புறம் இந்த சரீரத்துக்கு விட்டு அந்நியமாக பார்க்கும்போது சர்வசாகி பாவனை இதெல்லாம் அவசியம் பழகணுங்கிறான் இது சர்வசாகி பாவனை பழகணுங்கன்னா வெளி உலக துக்கமும் நமக்கு இல்லை இங்கே சாகி பாவனை இந்த அந்த கணக்கு மூலம் வரது துக்கமும் இல்லை ஆனாலும் வள முடியுமா அபேசப்படுத்தினால்தான் முடிய முடியாது சாதாரணம் முடியும் அதுதான் இதுக்கெல்லாம் இந்த விளக்கம் சொல்லணும் பிரார்த்தம் இருக்குது என்னையா பிரார்த்தம் எத்தனை நாள் சரி நம்ம மனதில் கோடி அமௌன்ட் பார்த்து தெரிஞ்சவங்க யாரு கேட்டாங்க அவங்க என்ன தெரியும் அதுதான் தெரியும் அதனால அவர் செய்கிறாருன்னு ஒத்துக்க வேண்டியில் நானும் தான் முயற்சி பண்ணி பாக்கல என்ன புண்ணியக்காரர் வரும்போது வரும் இல்லைன்னா சைக்கி தான் வேணும் அடர்மண்ணாங்கார்கள் யாவும் உடல் போரி உயிர்கள் செய்யும் உழைத்தலும் உணரும் ஆன்மா சுடுகால எப்பண்டம்போர் சொல்லிய அனைத்தினோடும் தொடரினும் விகாரமேவான் சொற்பமும் செய்தோனாகும் சாகிபனை இடப்படுத்தாருங்க விளக்கம் சொல்றார் அடர்மன அகங்காரங்கள் ஆக்கிய விகாரம் யாவும் அடர்ணா தொடர்ந்து இருக்கின்ற அந்த கணத்தில் மனம் புத்தி சித்தம் வாங்காமல் நாலும் இருக்கு நாளும் ஒரே அந்த கணத்தில் இருக்கிற பிரிவு அவளை தான் அது ஒன்றுக்குன்னு சம்பந்தம் உண்டு அப்படிப்பட்ட ஆக்கிய விகாரங்கள் யாவும் முற்றுமை உடல் பொறி உயிர்கள் செய்யும் உழைத்தல் உழைத்தலும் உணரும் ஆன்மா அது என்ன செய்யுது புண்ணிய பாவத்துக்கு ஈடாக மனசை உழைக்கிறது உழைக்கிறதுனா அலைச்சல் உண்டாக்குறது அர்த்தம் அப்படி அலை செய்கிறது அதை ஆத்மா உணரும் அப்படி இல்லைன்னு சொன்னார் சாட்சி இல்லைன்னா ஐயோ நான் கஷ்டப்படுறேனே என்னுடைய மனசு என்னுடைய மனசு நான் கஷ்டப்படுறேன் நான் துக்கப்படுறேன்னு சொன்னான் என்னுடைய மனதை வந்து நான் தக்க படுறேன்பா என்ன பண்றது நான் ஐப்பாடாக பாடு படுறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கு அதான் திஷ்டாந்தார் சுடுகணன் அயப்பிண்டம் போல் சொல்லி அனைத்தினோடும் அயப்பிண்டம் அது அந்நிய அத்தியாசத்துக்கு உதாரணம் அப்படி போல ஒரு சமயத்தில் எனது அம்பா ஒரு சமயத்தில் நான் அம்மா ஏன் அவர் சொல்றேன்னா அது புரியாது இது இரும்பு அது அது நீளமாக இருக்கும் நெருப்பு நீளம்ங்கிறான் நெருப்பிங்க நீளம் இருக்குமா அப்புறம் தண்ணியில் போட்டு போட்ட பிறகு எடுத்து வச்ச உடனே இரும்பு தான் சொட்டா சுடுது இரும்புங்க சூடுமா ஐ பிண்டம் ஐ பண்ண இரும்பு தப்தாய பெண்டமாக சேர்த்துக்கணும் தப்த மண்ணம் உஷ்ணத்தோடு கூடிய இரும்புன்னு அர்த்தம் நெருப்போடு சம்மந்தப்பட்ட இரும்புன்னு அர்த்தம் தப்தா தப்த அய பெண்ணம் தப்தாய பெண்டம்னு அப்படி அந்த அழப்பிண்டம் என்ன பண்ணுது அஞ்ஞான காலத்தில் அதனுடைய கஷ்டங்களே நமக்கும் நம்முடைய கஷ்டங்களே சுகத்தி அது கொடுத்துக்க சரி இப்படி அப்படின்ற எப்படி மாற்றி அமைக்கணும் அதுதான் சொல்றார் அப்படி அழப்பிண்டம் போல் சொல்லி அனைத்தினோடும் தொடரினும் அது அப்படி தொடர்ச்சி இருந்தாலும் கூட விகாரமேவான் சொல்லிச்சேன்னா அருகிலே இருந்தாலும் கூட இவன் எந்த மாறுகள் அடையமாட்டான் இதனாலே பார்த்து நான் சாட்சிங்கிற பாவனை தான் காரணம் சொற்பமும் செய்தோன் ஆகான் நான் அகர்த்தா கர்த்தா அல்ல நான் அபோக்தா போக்தா அல்லன் நான் சாட்சி சாட்சியம் அல்லன் என்று இப்படிப்பட்ட ஒரு பாவனையில் திடமாக இருக்கிறதுனால சிறிது உடம்பற்றுவதில்லை அற்பமும் தொடரான் ஆகான் செய்தோன் ஆகான் இதெல்லாம் சாட்சி பாவனுடைய விளக்கங்கள் ஆகவே இத்தகைய மனோபாவங்களை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ அந்த பாவங்கள் அது பலனுடைய ஒழிய எந்த கருதலும் கிடையாது இதெல்லாம் ஒரு நாள் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அபியாசம் பண்ணி ஆகணும் அப்படின்னு கருத்து சாதிவே இந்தவான் ஜனனமாக ஏதுமே உணர்வுறான் இணைத்திட நம்ம இணைத்திடான் விகாரியாக ஏதமாம் இந்த தேகம் இறக்கினும் இரவான் நித்தன் வேதமாம் கடம் இறக்கில் பெருவான் இறப்பதுண்டோ இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு வரைக்கும் இது பரமாத் பருவ சொல்றார் அதான் ஜீவன் எப்படி இருக்கான் ஈஸ்வரன் எப்படி இருக்க ஆத்மா தான் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா ரெண்டுக்கு வேதம் இல்லைங்கிறத வேதத்தில் முடிந்த நிலை விசார ஈட்டிக்கு தான் அதெல்லாம் கிடைக்கும்பொழுது அவசார சீட்டி கிடைக்கும் அது விசாரம் பண்ணணுங்கிறார் சாதுவே எந்த ஆன்மா சத்துவனுடைய சிஷியனே இத்தகைய ஆன்மாவானது ஜீவனுக்கு அயற்றாலும் கோடசன் வேறே பிரம்ம வேறு இல்லை ஒன்றியதான் ஆனாலும் இப்போ கோடசனை பற்றி பேசும்போது ஆன்மா ஜனமாகான் பிறக்க மாட்டான் பிறக்கிற பிறந்தது நான்கிறதுனால தான் நான் இறக்கிறது பயப்படுறோம் இறக்குறது பயப்படுறது காரணம் தான் நான் பிறந்தேன் பானை தான் ஜனமாக பிறந்தது உண்டானால் என்றோ பிறகு சாவதுதான் உண்டாம் பிறந்ததே இல்லை என்னும் பிரமமாவதும் நானே பிரமாம் நானே பிறந்தது நான் என்றாக பிரம்மன்ற நானே பிறந்ததும் இறந்ததென்ற பிரம்மாம் நானே நானே என்ன வித்யா சொல்கிறார் அந்த இடத்துல அப்போ இந்த பாவனை இருக்கும் போது அப்புறம் பிறந்தது விருந்த எதையும் என்ன அதான் சொல்கிறார் பிறந்த நான் என்று ஆகியோம் ஐயா இந்த ஊருக்காரன் இந்த ஜியாசக்காரனுக்கு தெரியாதா எனக்கு தெரிஞ்சு பிறந்த பையன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் அந்த நான் அல்ல அது சரீரம் அது நான் ஐட்டானி தேனம்பா அப்படிங்கிறார் பிறந்த நானின்றாக பிரம்மன் அந்த பிரமன் அல்ல நானும் அல்ல பிறந்தது விருந்ததிட்ட நானே நானே பறக்கறையில் இருக்கிறது எதுவோ அதான் நான் அப்படின்னு நான் சொல்கிறார் அதே தான் இங்கே வரப்புறுத்துறாரு அதாவது ஜன்னமாகான் மறிக்கான் ஏதேமே வளருவுறான் நாம் சொல்கிறோமில்ல சின்ன பையன்கள் இருக்கும்போது சின்னவனாக இருந்தே பெருசாகிட்டேன் பார்த்திங்களா அப்படின்னு வளருகிறான் வறட்சி இவன் வளருது இல்லை தெயிறதும் இல்லை நான் இப்போல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு கிள கிளவன் ஆகிட்டேன் பலமே இல்லாமல்